அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உணவு தயாராக இருக்கும் போதும் மல ஜலத்தை அடக்கிக் கொண்டும் தோழுவது கூடாது என்று நபிசல்லும் அவர்கள் கூற நான் கேட்டேன் ஐந்து ஆறு பூஜ்ஜியம்